ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம நமது பாரத தேசத்திலே வேதங்கள் மிகவும் பிரசித்தமானவை இந்த வேதங்களை ஏற்றுக்கொள்பவர்களும் உண்டு ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு எதிர்மறையாகவோ அல்லது உடன்பாட்டு முறையிலோ இதனுடைய தாக்கம் இந்த பாரத நாட்டிலே இருக்கிறது வேதங்களை எதிர்த்து தோன்றிய கருத்துக்களும் உண்டு வேதங்களை ஏற்றுக்கொண்டு சொல்லக்கூடிய கருத்துக்களும் உண்டு இருப்பினும் வேதங்களை பற்றிய சிறப்பை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லியிருக்கிறார் வேதத்தை விட்ட அறம் வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே என்று வேத சிறப்பு என்கிற பகுதியிலே அருளி செய்திருக்கிறார் வேதத்தை விட்ட அறம் இல்லை என்றால் வேதத்திற்கு நிகரான ஒரு புண்ணியம் இல்லை வேதம் நமக்கு புண்ணியத்தை அள்ளி தருகிறது என்பது பொருள் வேதமே அற வடிவம் என்கிறார் வேதத்தில் ஓதத்தகும் அறமெல்லாம் உள வேதங்களில் நாம் கடைப்பிடிக்க தகுந்த அதாவது வேதங்களை ஓதுவதே ஒரு அறம் வேதங்களை ஓதுவதோடு மட்டுமல்லாமல் அந்த வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற புண்ணிய காரியங்களை செய்யவும் வேண்டும் ஆக வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள வேதங்களை ஓதி வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள கடமைகளை செய்வது மிகச்சிறந்த அறம் மதிஞர் மதிஞர் என்றால் அறிவாளிகள் தர்க்கவாதத்தை விட்டு தங்களுடைய ரேஷனல் Thinking, என்று சொல்லுகிறார்கள் அல்லவா ரேஷனல் திங்கிங்கு முரண்பாடு உடையதல்ல வேத கருத்துக்கள் சற்று கடினமாக இருந்தாலும் ஆழமாக அதை பின்பற்றி நாம் வாழ்ந்தோமேயானால் அதனுடைய உள்ளார்ந்த பொருள் விளங்குகிறது என்பது அதை கடைபிடிப்பவர்களுடைய அனுபவ உண்மை எனவே வேதத்தில் ஓதத்தகும் அறமெல்லாம் உள்ள மதிஞர் தர்க்கவாதத்தை விட்டு தங்களுடைய சிற்றறிவின் துணை கொண்டு பரந்த அறிவை ஆழ்ந்த அறிவுடைய வேதங்களை குறை சொல்லாமல் தர்க்கவாதத்தை விட்டு வளமுற்ற வேதத்தை வளம் நிறைந்த வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே வேதங்களை காலையிலிருந்து இரவு வரை திரும்ப திரும்ப ஓதி அதனுடைய பொருளையும் உணர்ந்து வாழ்க்கையில் பெற வேண்டிய பேரமைதியை பேரானந்தத்தை நிறைவை உணர்ந்திருக்கிறார்கள் என்று இந்த வேதச்சிறப்பை கூறுகின்ற பாடலிலே திருமூலர் அருளி செய்திருக்கிறார் ஆகவே வேதங்கள் என்றால் என்ன என்கிற கருத்தை நாம் மேலும் ஆழ்ந்து சிந்திக்கப் போகிறோம் ஏனென்றால் இவைகளின் அடிப்படையில்தான் நாம் தர்மத்தை பற்றி நிலைநாட்டப் போகிறோம் இந்த கருத்தை தொடர்ந்து நாளை சிந்திக்கலாம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஹரிஓம்